அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளந்து சிமானுவேல் தலைப்பு தமிழ் அருமை வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் பேராசிரியர் ஒருவர் பாடத்தில் மனம் ஒட்டாது கவனமின்றி இருந்த மாணவர் ஒருவரிடம் நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய் நீ இங்கிருப்பதால் உனக்கோ பிறருக்கோ பயனில்லை இங்கிருந்து உன்னால் செய்யப்படும் பொருள் இல்லை ஆதலால் வகுப்பிலிருந்து வெளியேறுக என நயம்பட உரைத்து வெளியேற்றினார் அவர்தான் திராவிட சாஸ்திரி என்று சி வை தாமோதரனால் போற்றப்பட்ட பரிதிமார் கலைஞர் அவர் தந்தையாரிடம் வடமொழியையும் மகாபுத்துவான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார் எஃப் ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பி ஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழக முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கத்தை பரிசாக பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார் பரிதிமார் கலைஞர் தமிழின் அருமை குறித்து கூறுகிற பல மொழிகளுக்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர்மொழி தனித்து இயங்கவல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயின் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்று கூறுகிறார் ஆம் நாமும் நாம் தாய்மொழியின் அருமை உணர்ந்து செயல்படுவோம் நிச்சயமாகவே தமிழின் பெருமையை உலகுக்கு உணர்த்துவோம் நன்றி